அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு அமைப்பின் கீழ் திருக்குறள் கருத்துக்களை நாம் ஒரு வகையிலே முறைப்படுத்தி தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பை திருவள்ளுவருந்தகையின் மூலம் நாம் இறைவன் அருளால் பெற்றிருக்கிறோம் இதுவரை நாம் மனநலம் என்கின்ற தலைப்பின் கீழ் பல குரட்பாக்களை கற்றிருக்கிறோம் திருக்குறளில் இருபத்தெட்டாவது அதிகாரமான கூடா ஒழுக்கத்தை நேற்று நிறைவு செய்தோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் கூடா என்றால் தவத்திற்கு பொருந்தாத துறவு வாழ்க்கைக்கு பொருந்தாத செயல் என்று பார்த்தோம் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் துறவரத்திற்குரிய நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் தவத்திற்கு பொருத்தமற்ற கூடா ஒழுக்கமாகிய தீய ஒழுக்கத்தை விலக்கியே ஆக வேண்டும் என்று இந்த அதிகாரத்திலே திருவள்ளுவெருமான் அருளி செய்திருக்கிறார் ஒவ்வொரு குரலின் சுருக்கத்தை பார்ப்போம் முதல் குரல் வஞ்சமனத்தான் படிற்ழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என்றார் அதனுடைய பொருள் கள்ளமனம் உடையவன் பிறர் அரியாவண்ணம் செய்யும் தவறான செயல்களை அவனது உடல்மயமாய் விளங்கும் ஆகாயம் காற்று தீ நீர் நிலம் ஆகிய ஐந்து பெரும் பூதங்களும் கண்டு அவன் அரியாவண்ணம் தங்களுக்குள்ளே சிரித்துக் கொள்ளும் குரட்பா வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படி ஒருவன் தான் அறிந்த குற்றத்திலே தன்னுடைய உள்ளமானது படியுமானால் ஆகாயத்தை போன்ற மேலான தவவேடம் என்ன பயனைக் கொடுக்கும் மூன்றாவது குரட்பா வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மனதை ஆளும் வல்லமை இல்லாத தன்மை உடையவனின் மனதை ஆளும் வல்லமை உடையவன் போன்ற தவ வேடமானது பசு காவர்காரர் துரத்தாதிருக்கும்படி புலியினுடைய தோலை போர்த்தி கொண்டு பயிரை போன்றது ஆகும் நான்காவது குரட்பா தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று தவவேடத்தில் தனது இயல்பை மறைத்து தபத்திற்கு பொருந்தாதவற்றை செய்வதானது வேடன் புதரில் மறைந்திருந்து பறவைகளை பிடிப்பது போன்றது ஆகும் ஐந்தாவது குரட்பா பற்று அற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் பிறர் தன்னை உயர்வாக கருத வேண்டும் என்பதற்காக தமக்கு யாதொரு பற்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு மறைவாகச் செய்யும் தவறான செயல்கள் அந்நேரத்தில் இன்பத்தை கொடுத்தாலும் பிறகு எத்தகைய தவறை நாம் செய்துவிட்டோம் என்று தம்மை தாமே நொந்து கொள்ளும்படி துன்பங்கள் பலவற்றை கொடுக்கும் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் இந்த ஐந்து குரட்பாக்களும் கூடா ஒழுக்கத்தின் குறைபாட்டை அதாவது இழிவை உணர்த்தியது நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அகர முதலாம் ஆதி பகவன் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக